இவைகளோடு கூடிய தர்ம அனுஷ்டான நிஷ்டை இதுவே பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் செய்ய வேண்டியவை பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் அறவாழ்க்கையோடு கூடிய கல்வி கற்றலும் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இவற்றை மனப்பாடம் செய்தலும் அவற்றை புரிந்து கொள்வதற்கான நூல்களை கற்பதும் அவற்றின் கருத்துக்களை ஆராய்ச்சி செய்து புரிந்து கொள்வதும்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 இடையிடையே இறைவழிபாடு செய்தும் எளிய வாழ்க்கை வாழ்ந்தும் பிரம்மச்சரிய ஆசிரம தர்மமானது கடைப்பிடிக்கப்பட வேண்டும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்